சச்சிதானந்த விஷ்வோத்தியேதாபயவிநாசாய் கிருஷ்ணா வய நுமியுஷ்ராமியோஷித்தம் ஆசா கிரீடனோவியோ மிருகீசுதடைசியா பாத்தோகத்தோட தொடர்ச்சியாகத்தான் இது இருக்கு கடைசியாக பார்த்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா அதாவது இந்த வாத்தியங்களையெல்லாம் கேட்டு மயங்கிடக்கூடாது காட்டில் திரியிற சந்நியாசி இந்த கிராமங்களில் அங்கங்கே வாத்தியங்களையெல்லாம் கேட்டு அந்த வாத்தியங்களுக்கு மயங்கக்கூடாது அதாவது ஸ்ரோத்ரேந்திரிய விஷயத்துக்கு அடிமையாகக்கூடாது எப்படி மான் வந்து மானை பிடிக்கிறவன் ஒரு கீதத்தை புல்லாங்குழலோ ஏதாவது இசைத்து மான வலையில் சிக்க வைக்கிறானோ அப்படி நாமளும் இந்த ஸ்ரோத்ரேந்திரிய விஷயத்துக்கு அடிமையாகி குறிக்கோள்லேருந்து நழுவிடுவோம் அதாவது மோட்சங்கிற பரமபுருஷார்த்தத்துலேருந்து நாம் விலகி போயிடுவோம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த ஸ்ரோத்ரேந்திரிய விஷயத்தில் அப்படிங்கிறத தான் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இங்கே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தன் சொல்கிறார் ரிஷ்யசருங்கரோட கதையை சொல்கிறார் அதாவது ரிஷியசருங்கரை அயோத்தியாவுக்கு கூட்டின்னு வரத்துக்காக வேண்டி பெண்களெல்லாம் அனுப்பப்பட்டார்கள் அப்படி அனுப்பினோது அவர் வந்து அவருக்கு தெரியாது அவர்களுடைய நாட்டியம் வாத்தியம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண்களையும் பார்த்துட்டு அவர்களோட விளையாடுகின்றே வசப்பட்டு அவர் தசரதருடைய நாட்டுக்கு வந்ததாக நம்ம படிக்கிறோம் அதை தான் இங்கே சொல்கிறார் நிறிய வாதித்திர கீதாணி நிறியம்னா நாட்டியம் டான்ஸு வாதித்ரம்னு சொன்னால் வாத்தியங்கள் கீதானினா பாட்டு அது எதுன்னா கிராமியாணி கிராமத்து நாட்டியங்கள் அதாவது இந்திரிய விஷயங்களாகியங்கிற அர்த்தம் விஷயங்களாகி அதெல்லாம் ஜுஷன்னு யோசித்தாம் ஜுஷன்னு யோசித்தாம்னா பெண்கள் பெண்களுடைய இந்த வாத்தியங்கள் நாட்டியங்கள் இதெல்லாம் பார்த்து அது ஆச்சரியப்பட்டு ஆசாம் கிரீடனகஹா அவர்களோட விளையாடிக்கிண்டே மிருகீசுதஹா மானினுடைய மகனாகிய கலைக்கோட்டு முனிவர்னு சொல்கிறோம் இல்லையா ரிஷ்யசங்கர் வஷ்யஹா அபவன் வஷியராயிட்டார் வசப்பட்டார் அது மாதிரி ஆயிடக்கூடாது ஆஹ் ரிஷியசங்கர் திருஷ்டாந்தம் அதாவது முக்கியமாக அதுவும் மான் சம்பந்தப்பட்டது தானே அதனால் பாட்டுக்கு மயங்கிடக்கூடாதுங்கிறத திரும்பவும் சொல்கிறார் இன்னொரு பாஷையில் சொன்னால் ஸ்ரோத்திரேந்திரிய விஷயத்துக்கு பரமபுருஷார்த்தமாகிய மோட்சத்தை விரும்பக்கூடியவன் மயங்கிடக்கூடாது ஆ புலநின்பங்களில் ஜெயிக்கணும் அதுக்காக வேண்டி ஒன்று ஒன்றா அடுத்த ஸ்லோகத்தில் நாக்கு சுவைக்கு மயங்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார் பிறகு படிக்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் நாம எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்